அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வேள்நாள் படாமை நன்றாற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் பிறப்பு இறப்புச் முடிவே இல்லை அது தொடர்ந்துதான் இருக்கும் ஆனால் நிறைய புண்ணியம் பண்ணினா பிறவி பெருங்கடலை நீந்தி விடலாம் அல்லது மெய்யறிவால் அதை வற்றச் செய்து விடலாம் புண்ணியத்தை செய்து அந்த பக்குவத்தினால் ஞானத்தை பெற்று நம்முடைய பிறவி பெருங்கடலை வற்றக்கூட செய்யலாம் நாம் போக வேண்டிய பாதையில் அந்த வழியை அடைச்சிருக்கிற மாதிரி ஒரு கல் இருந்ததுன்னா நம்முடைய பயணம் நடக்காது பயணத்தை தொடர முடியாது அது மாதிரி நம்முடைய இந்த பிறவித் தலைகளை தொடர விடாமல் அடைக்கக்கூடிய கல்லாக பெரிய பாதுகாப்பாக இந்த புண்ணிய செயல்கள்லாம் இருக்கின்றன அறிவு அற்றம் காக்கும் கருவின்னு சொல்லுவார் திருவள்ளுவர் பின்னால அறமும் அற்றம் காக்கும் அறிவு மாத்திரம் அற்றம் காக்கிறது இல்லை அற்றம்னா துன்பம் வராமல் பாதுகாக்கிறதுன்னு அர்த்தம் அறிவு மாத்திரம் துன்பம் வராமல் பாதுகாக்கிறது இல்ல அந்த அறிவினுடைய வெளிப்பாடு அறமும் சேர்ந்துதான் துன்பம் வராமல் காப்பாத்தும் பிறவி வராது துன்பம் தொடராது மறுபிறவி இருக்காது அப்படிங்குறதான் அர்த்தம் நமக்கு தர்மந்தான் சிறந்த பாதுகாப்பு நம்மளை உள்ளுக்குள்ளே யாரும் வந்து தாக்க முடியாமல் இருக்கணும்னா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அதாவது சிறப்பாக அமைத்து கொள்ளணும் பணம் பெரிய பாதுகாப்புன்னு சில பேர் நினைக்கிறாங்க ஓரளவுக்கு உலகத்தில் அது பாதுகாப்பு தரலாம் ஆனால் உண்மையிலேயே பணத்தை காட்டலும் தர்மந்தான் சிறந்த பாதுகாப்பு தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும்னு சொல்லுகிறார்கள் இல்லையா தர்மம் தலை காக்கும்னு சொன்னால் தர்மம் நமக்கு அறிவுபூர்வமாக வாழ வைக்கும் மேலும் மேலும் அறிவை கொடுக்கும் அறிவில் தெளிவை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் தக்க சமயத்தில் உயிர் இந்த உயிர் வந்து உடம்புலருந்து பிரியற வேலை வந்தா கூட அந்த தர்மமானது இன்னும் இந்த உடம்புல இருந்து நிறைய புண்ணியத்தை செய்கிறதுக்கு தர்மத்தை செய்கிறதுக்கு அனுகிரகம் கொடுக்கும் பொன்றுங்கால் பொன்றா துணை எல்லாமே நமக்கு நீங்கினாலும் நம்மளை காப்பாற்றுறது தர்மத்துக்கு அந்த சக்தி இருக்குது நம்ம விரும்பி அந்த அறத்தை கடைப்பிடிக்கணும் நமக்கு கஷ்டம் வராத வரைக்கும் ஏதோ நம்மளை புண்ணியம் காப்பாற்றி கொண்டிருக்குன்னு நாம் புரிஞ்சுக்கணும் இப்போ நிறைய புண்ணியம்னா பின்னால் இந்த புண்ணியமெல்லாம் நம்மளை காப்பாத்துங்கிற நம்பிக்கை ரொம்ப இருக்கணும் ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷமாக இருக்கோம்னா நம்ம ஏற்கனவே அறிந்தோ அறியாமலோ செய்த நம்ம நல்ல காரியங்கள் தான் நம்மளை காப்பாற்றி அர்த்தம் வீடோ உறவுகளோ மக்களோ சுற்றமோ பணமோ இதெல்லாம் உண்மையான பாதுகாப்பு இல்லை அவங்களாம் நம்மளை காப்பாற்றுறதுக்கு கூட காரணம் நாம் பண்ணின நல்ல காரியங்கள் புண்ணியந்தான் தீதும் நன்றும் பிறர் தர வரான்னு நம்ம படிச்சுருக்கோம் யாரும் நமக்கு வந்து நல்லதோ கெட்டதோ செய்கிறதில்ல நாம் பண்ணுற நல்லது கெட்டது நமக்கு பலனை கொடுக்கறதுக்கு சில பேர் காரணமாக இருக்காங்க உண்மையிலே யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது நம்முடைய வினைகளைத்தான் நாம் புரிஞ்சுக்கணும் தர்மோ ரஷ்ஷதி ரக்ஷிதா தர்மத்தை காப்பாற்றுபவனை தர்மம் காப்பாற்றும் அப்படிங்கறத இந்த குரலுடைய பொருள் மணக்குடவர்ங்கிற உரையாசிரியர் சொல்லுகிறார் வாழ்நாள் வழி அப்படின்னா பிறப்பும் இறப்பும் ஆகிய நாள் வருகின்ற வழி அப்படிங்கிறார் மறுபடியும் மறுபடியும் பறந்து இறக்கக்கூடிய நாள் வருகின்ற வழிங்கிறார் கவிராஜ பண்டிதருங்கிற உரையாசிரியர் சொல்றார் வாழ்நாள் வழின்னா மோட்சத்துக்கு ஏறுவதற்கு தடையாக யமன் வருகின்ற வழி அதாவது வாழ்க்கையினுடைய ஆயுளை கூட கூட்டிக் கொடுக்கும் இந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறவனுக்கு ஆயுசு கூடும் கூட சொல்ல முடியும் அதாவது துன்பம் வராமல் இல்லை அந்த யம தர்மராஜா வந்து நம்மளை துன்பப்படுத்தாமல் நமக்கு இன்னும் ஆயுளை கூட்டி கொடுக்கக்கூடிய சக்தியும் இருக்கிறது என்றும் அர்த்தம் பண்ணிக்க முடியும் திருமந்திரத்தில் இதே கருத்தை திருமூலரும் சொல்லுகிறார் தாரணாங்கிற தலைப்பில் கோணாமனத்தை குறிக்கொண்டு கீழ்கட்டி வீணா தண்டுடைய வெளியுறத்தான் நோக்கி காணா கண்கேளா செவி என்று இருப்பார்க்கு வாணாள் அடைக்கும் வழி அதுவாமே அந்த கருத்தை தான் இங்கே எடுத்துக்கிறோம் வாழ்நாள் அடைக்கும் வழி அது அதுவாமேன்னு அங்கே சொல்கிறது அவர் தியானத்தில் சொல்கிறார் மனசை யாரு நன்றாக ஃபோக்கஸ் பண்ணி ஒருமுகப்படுத்தி பரம்பொருளை தியானம் செய்கிறானோ அவனுக்கு பிறவி வராது மறுபடியும் மறுபடியும் வாழ்கின்ற நாளெல்லாம் வாழ்கின்ற நாளெல்லாம்னு சொன்னால் வேற ஒரு உடம்பை எடுத்து துன்பப்பட வேண்டி இருக்காதுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம் மனு தர்மசாஸ்திரத்திலையும் சொல்லுகிறார் மனு பகவான் நாலாவது அத்தியாயத்தில் சொல்லுகிறார் நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் தாண்டக்கூடிய நல்ல வழியாக தர்மம் இருக்கிறதுனால எப்போவும் நாம் என்னைக்கும் விடாமல் தர்மத்தினுடைய வழியில் வாழ்கிறதுதான் சிறந்தது என்று சொல்லியிருக்கிறார் இந்த கருத்துக்களையெல்லாம் நம்முடைய மனசில் ஆழமாக பதித்து கொண்டு ஒரு நாளைக்கூட ஒரு க்ஷணத்தை கூட வீணாக்காமல் ஆண்டவனை நினைத்து அற செயல்பட்டு அற எண்ணங்களை எண்ணி அறச்சொற்களை சொல்லி பிறவியினுடைய பயனை முழுமையாக பெறுவோம் நல்ல என்ன சொல்கிறது இந்த புண்ணியத்தில் ரிச் பொருளாதார ரீதியாக நான் வந்து பணக்காரன் ரிச்சாக இருக்கிறத விட நல்ல புண்ணியங்கள் செய்து ரிச் ஆகணும் அது இன்னர் ரிச்னஸ் அது யாருக்கும் தெரியாது இந்த புண்ணியத்தை யாரும் அபகரிக்க முடியாது இதன் மூலம் நமக்கு பல ஆற்றல் வரும் என்பதில் சந்தேகமே கிடையாது ஆகவே வள்ளுவர் தர்மத்தினுடைய சக்தியை திரும்ப திரும்ப மனசில் பதிய வைக்கிறார் அவர் பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டு நம்முடைய மனதிலே தர்மத்தினுடைய சக்தியை புரிய வைக்கிறார் அதை நாம் பின்பற்றி வள்ளுவர் காட்டிய வழியிலே வாழ்நாள் வழியடைக்கும் கல்லை உடையதாக விளங்குகின்ற அறத்தை வீழ்நாள் படாமல் ஆற்றுவதற்கு வள்ளுவருடைய திருவுருளை சார்ந்திருப்போம் வேள்நாள் படாமை நன்றாற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல்